நாப்படிக்கலாம் மனோஜம்பராட்சி மாயாஜிருப்பணப்பூர்வம் சதைவரா यदा மாச்சு பூர்வம் இந்த நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தோட சத்விசாரம் நிறைவு பெறுது இங்கே நம்ம அனுபவத்தில் நம்ம மனசை வச்சுட்டு மனதின் உதாரணத்தின் மூலமாக இந்த சத்பிரமனை விளக்கிறார் அனுபவம் என்னன்னா ஆழ்ந்த உறக்கம் அல்லது அமைதியாக மனசு இருக்கும் பொழுது விக்ஷேபமற்று மனது ஒடுங்கி இருக்கும் பொழுது மனது இல்லாமல் இருக்கும் பொழுது இல்லை சில பேர் மனமற்ற நிலைன்னு சொல்லுவாங்க மனமற்ற நிலையே கிடையாது மனம் ஒழுங்கி இருக்கும் பொழுது நிக்ஷேபமற்ற நிலை அப்பொழுது சாட்சி செய்தன்யம் மட்டும் இருக்கு நம்மளுக்கு தெரியுது நான் இருக்கிறேங்கிற அந்த உணர்வு அந்த சாட்சி செய்தன் இருத்தல் சுயமாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியுது அதுபோல் என்ன சொல்கிறாருன்னா மாயை என்ற தத்துவம் வெளிப்படாமல் இருக்கும் பொழுது சத்தானது ஏகம் ஏவம் அத்தீயமாக இரண்டற்ற ஒன்றாக மட்டும் இருக்கிறது வேறு எதுவும் கலக்காமல் அது மட்டும் இருக்கிறதுங்கிறார் மனம் விக்ஷேபமற்றி இருக்கும் பொழுது எப்படி சாட்சி சைதன்யம் நம்மளுக்கு அனுபவமாக இருக்கிறதோ அதுபோல மாய என்பது வெளிப்படாமல் ஒடுங்கி இருக்கிற பிரம்மன் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்றார் இந்த சஞ்சலம் அடைவது ேபம் அடைவது ரெண்டே வஸ்து தான் ஒ மனசு இன்னொன்று மாயை மாயை தான் விக்ஷேபையும் வேறுபட்டு வரும் அதே மாதிரி மனசு தான் அப்படி சஞ்சலம் அடையக்கூடியது நம்மளுடைய சிருஷ்டிங்கிறதே மனதினுடைய சஞ்சலம் அதனுடைய விளைவு சம்சாரம் இந்த பஞ்சதேசியில் நாலாவது அத்தியாயம் ஒன்று இருக்குது துவைத பிரகரணம் சொல்லி வைத விவேக பிரகரணம் நாளா அத்தியாயம் இரண்டு விதமான சிருஷ்டி சொல்வார் பகவான் சிருஷ்டி ஒன்று அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதான் அதில் நாமும் ஒன்று சிருஷ்டி நம்ம மனசு அதில் தான் எல்லா ப்ராப்ளமும் கிரியேட் ஆகும்பான் அதுதான் நாளா அத்தியாயத்தில் விரிவாக விளக்குவார் இங்கே நம்முடைய சிருஷ்டி மனதினுடைய சஞ்சலம் அதனுடைய விளைவு சம்சாரம் துக்கம் எல்லாம் இருக்குது பகவானின் சிருஷ்டி என்னன்னா மாயையினுடைய சஞ்சலம் மாயையினுடைய விக்ஷேபம் அதனுடைய விளைவு இந்த உலகம் எல்லாம் அபரோக்ஷ அனுபூதிங்கிற ஒரு டெக்ஸ்டில் பார்த்துருக்கோம் முன்னாடி அங்கே சொல்லியிருக்கேன் இந்த உலகம் இப்படி இருக்கிறது என்பதற்கு காரணம் நம்ம மனது ஒருத்தருக்கு இந்த உலகம் சுகமாக இருக்குது ஒருத்தருக்கு இந்த உலகம் துக்கமாக இருக்குது ஒரே விஷயம் ஒருத்தருக்கு ஆனந்தமான உலகம் வரும் அதே விஷயத்தை இன்னொருத்தர் துக்கமயமான உலகம் பார் வீட்டில் குழந்தைகள்லாம் ஆரவாரமாக கஜ கஜம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கு இது சாதாரணமாக அந்த குழந்தைகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு குஷியாக இருக்கும் ஒரு பெரிய ஒரு வயசானவர் உட்காந்துருப்பாங்க இப்போ பார்த்தாலும் ஒரே கத்து ஒரே சத்தம் அவங்களுக்கு அது எரிச்சலாக இருக்குது அப்போ அந்த அந்த விஷயத்தை ஒரு குழந்தைங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது வயசானவங்களுக்கு துக்கமாக இருக்குது அதனுடைய காரணம் நம்முடைய மனதினுடைய விக்ஷேபம் தான் என்ன சொல்கிறாருன்னா மனம் சஞ்சலமற்று ஒடுங்கி இருக்கும் பொழுது எப்படி சத்பிரமன் நம்மளுக்கு விளங்குகின்றதோ அப்படி மாயை ஒடுங்கி இருக்கும் பொழுது சொன்னார்ல இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு அப்படின்னு சொன்னார் இவைகளெல்லாம் வெளிப்படாததுக்கு முன்னு அங்கே சொன்னதை இங்கே மாயை வெளிப்படாததுக்கு முன்னு மாயைங்கிற ஒரு வார்த்தையை இங்கே அறிமுகப்படுத்துறாரு இங்கே இவைகள் எல்லாம்ங்கிறத இங்கே மாயைன்னு சொல்கிறார் மாயை வெளிப்படாததற்கு முன்பு என்னவா இருக்கான் பிரம்மனாக மட்டுமே இருந்தது விளங்குகின்றது அப்படிங்கிறார் நான் இருக்கின்றேன் என்பது சத்து நான் இருக்கின்றேன் என்பது விளங்குவது சித்து எப்பயுமே பார்த்துங்கின்ற சத்து சித் சத்துங்கிறது உணர்வு இது ரெண்டையும் எந்த இடத்துலையும் பிரிக்க முடியாது இருக்கிறேங்கிறத சொல்லணும்னா அந்த உணர்வு வேணும் சித்து வேணும் சத்து சித்து எப்பயுமே பிரிக்க முடியாமத்தே இருக்கும் அது ரெண்டு ஒன்றா இருக்கு இருப்பது சத்து இருப்பதை விளங்குவது சித்து ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுமே சத்து சித்து ஆனந்த சுரூபத்தில் இருக்குது அது விழிச்ச உடனே தெரியுது நான் இருந்தேன் அந்த இருந்தேங்கிற உணர்வோடு இருந்தேன் ஆனந்தமாக இருந்தேன் சொல்கிறோமா இல்லைங்களா எல்லா ஜீவராசிக்கும் பொதுவானது கடவுள் வந்து சொல்வாங்க கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒன்று போல் தான் படைச்சிருக்காருங்கிற ஒரு காரணம் சொல்கிறத சொல்லார் என்ன சொன்னார்னால் ஒருத்தரை சுகமாக ஒருத்தரை துக்கமாலு சொல்கிறோம் கட்டாயம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் 6 மணி நேரம் தூங்கித்தான் ஆகணும் இல்லை நான் வந்து ஒரு மாதமாச்சு தூங்கும் அப்படிலாம் கிடையாது பத்து பத்து நிமிஷமாக தூங்கிட்டு இருப்பார் அப்படி தூங்காம அந்த பைத்தியம் பிடிச்சிடும் விட்டு விட்டு தூங்குறது துக்கமே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த தூங்குகிற நேரமெல்லாம் நம்ம ஆனந்தமாகத்தான் இருக்கான் சரி விழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் காலையில் அந்த எல்லா நேரத்துலையும் அழுதுகிட்டு இருக்கேன்னு ஒராள் சொல்ல சொல்லுங்கள் முடியாது பெரிய துக்க வீட்டில் கூட அந்த மயக்கம் ரொம்ப துக்கம் வச்சுன்னு வாங்கி போயிடுவார் ஏன்னா ஆனந்தத்துக்கு கொண்டு போயிடிறார் அவர் சொருபத்தை கொண்டு போயிடாரு பகவானை ரொம்ப துக்கம் பார்த்துட்டு வச்சுங்க மயக்கம் வந்துடுறான் மயக்கம் என்ன அர்த்தம் ஆனந்தமாக தான் இருக்கும் தாங்க முடியாத துக்கங்கிறது கிடையாது ஒருத்தனுக்கு வந்து ஒரு சின்ன துக்கத்தை தாங்க முடியலைன்னா மயக்கத்துக்கு போயிடுவான் தாங்குற சக்தி வரைக்கும் இருப்பான் அதுபோகம் மயக்கம் வந்துடும் பகவானே கொண்டு போய்விடுவார் சொரூபத்தை கொண்டு போய்விடுவார் இது இயல்பு இயற்கையிலே இருக்குது எல்லாேருமே அந்த சச்சித்து ஆனந்த ஸ்வரூபத்தில் தான் இருக்கும் மனம் விக்ஷேபமற்றி இருக்கிறவங்களுக்கு மனதை விழிக்கிடுவார் கொடுக்கணும் என்ன ஆயிட்றான் விழிச்சவன ஒன்றுமே தெரியாமல் இருந்தானே சொல்லுவோம் இருந்தேங்கிற உணர்வு இருக்குது இருந்தேன் உணர்வு ரெண்டு சேர்ந்து இருக்குது அமைதியாக இருந்தேன் ஆனந்தமாக இருந்தேன் மூணு சேர்ந்து வந்துருந்தாங்க இது நம்மளுக்கு இருக்குது அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பகவானின் சிருஷ்டி மாயை வெளிப்படாத பொழுது என்ன சிருஷ்டிக்கு முன் ஏகம் ஏவம் அத்விதீயமாக அந்த பிரம்மன் மட்டுமே இருந்ததுன்னு சொல்லி உதாரணம் சொல்லி சொல்கிறார் இங்கே மாயைங்கிற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார் வீட்டில் கூட தூங்கும்போது பாருங்கள் டிவி கூட அமைதியாக இருக்கும் நம்மளாம் தூங்கினாதேன் தூங்கலைன்னா வீட்டில் டிவி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் வீடு நிற நம்ம அமைதியாக இருக்கு வீடே அமைதியாக இருக்கணும்னா நம்ம தூங்கிக்கிறணும் வீட்டில் சமைக்கும்போது கூட டிவியை போட்டுக்கிட்டுதான் சமைப்பாங்க ஏன்னா என்னமோ மாதிரி இருக்கான் டிவி ஓடுற சத்தத்தை கேட்டுக்கிட்டே சமைக்க முடியுமா அப்படி சொன்னாங்க டிவி ஓடேனா சமைக்க முடியலை ஏன் நீங்கள் பார்க்குறதே இல்லையா அது என்னமோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லாட்டி என்னமோ கஷ்டமாக இருக்கும்பாங்க அப்போ தூங்கும்போது தான் டிவி ஆஃப் பண்ணுறேன் நம்ம சில பேர் இருக்காங்க தூங்கும் பொழுது கூட டிவியை போட்டு தூங்கிடுவாங்க வீட்டில் யாரும் இருக்காங்க முடிச்சுக்கிட்டு திருட வர மாட்டானோ இப்படி ஒருத்தர் சொன்னார் அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த அமைதிங்கிறது நம்ம தூங்கும் பொழுது வருகிறது இந்த ஒருத்தர் கிரிக்கெட் வீரர்கள்லாம் இருக்காங்க கிரௌண்டில் போய் விளையாட போவாங்க விளையாடுறதுக்கு முன்னாடி நாம் பார்ப்போம் அப்போ தான் இந்த கிரவுண்டுங்கிற ஞாபகம் மனசில் வரும் டிவி கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவியில் பார்ப்போம் யாரும் வீரர்களே வந்திருக்க மாட்டாங்க அந்த ஃபுல்லை பார்ப்போம் அந்த கிரௌண்டை பார்ப்போம் அந்த லைட்டை பார்ப்போம் இதை கிரவுண்டுங்கிற ஞாபகம் அப்போ மனசில் வரும் வீரர்கள் வந்தாச்சுன்னு என்னாகும் அந்த கிரவுண்டுங்கிற என்னமே போயிடும் அவன் எப்படி போடுறான் எப்படி பால் விழுறான் எப்படி கேட்ச் பண்ணுறான் அதுவும் புத்தி இருக்கும் அந்த கிரவுண்டுங்கிற புத்தி போயிடும் நம்ம ஏற்கனவே சொன்னால் டிவியில் படம் ஓடும் பொழுது டிவிங்கிற அந்த ஸ்திரேங்கிற எண்ணமே ஓடிடும் எண்ணங்கள் அற்று இருக்கும் பொழுது எப்படி சாட்சி சைதன்யம் வெளிப்படுகின்றதோ அதுபோல் மாயை வெளிப்படாததுக்கு முன்பு இந்த பிரம்மன் மட்டுமே இருந்தது ஏகம் ஏவம் இருந்ததுன்னு சொல்லி மனசை உதாரணம் சொல்லி மனசை பார்க்குறோம் அனுபவத்தில் கண்டுக்கிட்டோம் இதே மாதிரி அந்த அண்ட சராசரத்திற்கு பிரம்மனும் அப்படி தான் இருக்குது வெளிப்படாததற்கு முன்பு பிரம்மா தூங்கப் போயாச்சின்னு வச்சுக்கோங்க ஆயிரம் வருஷம் ஆயிரம் சதுர்யுக வருஷம் தூங்குவாராம் அப்போ சிருஷ்டியே இருக்காதான் அப்போ விக்ஷேபமற்று பிரம்மனாக மட்டுமே இருப்பார் ஏகம் ஏகம் அத்வித ஏகமாக மட்டுமே அந்த பிரம்மன் இருப்பார் அப்படிங்கிறார் இங்கே உதாரணம் நான் தான் நம்ம மனசை உதாரணமாக சொல்லி சத்பிரமனை விளக்குகின்றார் சத்தை அறிந்துவிட்டால் நாம் சத்தாக இருக்கின்றோம் ஏகம் ஏக அத்விதேகமாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து விட்டால் அதுதான் இந்த அண்ட சராசரம் முழுவதும் அதுவே இருக்கிறது அதுவே பிரம்மனாக இருக்கிறது உன்னை எறிந்தால் பாட்டு பாடுறான் நம்மை அறிஞ்சாச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நம்மை அறிஞ்சாச்சுன்னா எல்லாத்தையும் அறிஞ்சதாயிரும் பிரம்மனை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகிறவுங்கிறோம் பிரம்மனை அறிவது என்ன நம்மை அறிவது தான் ஏற்கனவே இந்த உதாரணமெல்லாம் சொல்லியிருக்கேன் சிம்மையானந்தருடைய உதாரணம் நிறைய இடத்துல சொல்லி திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான் வீட்டில் என்ன பண்ணுறார் ஒரு மேப் உலக மேப் இருக்குது இந்த படத்தை நல்லா பார்த்துக்கன்னு கொடுக்குறாரு இந்த பையன்ட்ட அன்னைக்கு கூட சொன்னேன் இதில் விஸ்வரூப தரிசனம் வந்து உதாரணத்தை சொல்லியிருக்கேன் ஞாபகப்படுத்துகிறேன் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லு பார்த்து பார்த்துட்டு பார்த்துட்டேன் அவன் திருப்பி திருப்பி பார்க்குறான் படம் கிளிக்கிறாப்பில் இதை திருப்பி ஒன்று போல் அந்த உலக வரைப்பட சேர்த்து கொண்டான்னு சொல்லிடுறாரு ஆனால் அவன் ரொம்ப ஓவராக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு பண்ணிடுறாரு அஞ்சு நிமிஷம் ஆகலை டக்கு டக்குன்னு சேர்த்து கொண்டாந்து ஒட்டி கொண்டாந்து கொடுத்துட்டான் எப்போ அவ்வளோ உலகம் வரைபடமும் மைண்டில் போச்சு அதில் அந்த உலக வர பின்னாடி ஒரு கோட்டு சூட்டு போட்டு ஒரு ஆள் நிமிகிட்டு இருந்தார் அதை பார்த்தேன் மனுஷனை சேர்த்த உலகம் சேர்ந்துருச்சு அப்போ நான் அப்போ நம்மளை தெரிஞ்ச உலகத்தை தெரிஞ்ச மாதிரி நம்மளுடைய உண்மையாக நம்மள்டையும் பஞ்சபூதம் இருக்குது சைதன்யம் இருக்குது இதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படிங்கிற புத்தி வந்திரம் அப்படிங்கிறார் அதனால் உதாரணமாக நம் மனம் விக்ஷேபமற்றி இருக்கும் பொழுது எப்படி சாட்சி சைதன்யம் அனுபவமாக விளங்குகின்றதோ அதுபோல் இந்த மாயை இந்த உலகம் சிருஷ்டிக்கு முன்பு ஏன்னா இந்த சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்துக்குத்தான் விளக்கிட்டு தோன்றுவதற்கு முன்பு அது ஏகம் ஏவம் அத்விதீயமான சத்பிரமனாக மட்டுமே இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் இங்கே மாயேன்னு ஒரு வார்த்தையை அறிமுகப்படுத்திட்டார் என்ன மாயேன்னு புதுசாக ஒன்று சொல்கிறாரே எதவாவது புரிஞ்சிடும் அந்த மாயை புரிகிறது ரொம்ப கஷ்டம் பிரம்மனை கூட புரிஞ்சிடலாம் அதுக்கு கொஞ்சம் மாயை வேலை செய்யாமல் இருக்கணும் புத்திக்குள்ள மாயை ரொம்ப வேலை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க அது புரிய முடியாது அதனால் மாயா தத்துவத்தை அடுத்த நாற்பத்தேழுலேருந்து ஒரு பன்னெண்டு சுலோகம் ஐம்பத்தெட்டு வரைக்கும் விளக்க போகிறாரு இந்த மாயா தத்துவத்தை விளக்கும் போது என்ன பண்ணுவாருங்கன்னா ஏற்கனவே பஞ்சபூத விவேகம்னு பேர் இருக்குது பஞ்சபூதத்தை விளக்கியிருக்கார் இந்த ஆகாஷதத்துவம் கொஞ்சம் புரியாதுன்னு சொன்னார் இந்த பஞ்சபூதத்தில் புரியாத ஆகாசம் ஆகாசத்துக்கு ஸ்பெஷலாக அதுக்கு சொல்லி விளக்குவார் பின்னாடி அதெல்லாம் பார்க்க போகிறேங்க நம்ம இப்போ இந்த ஸ்லோகத்திலுடைய அர்த்தம் இது தான் ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் மனோஜ்ரும்பன மனோஜிரும்பனை மனதின் விக்ஷேபம் ராகித்யே இல்லாதபோது மனம் விக்ஷேபம் அடையாத போது மனதில் விக்ஷேபம் இல்லாத பொழுது யதா எப்படி சாட்சி சாட்சி சைதன்யமானது நிராகுலக நிராகுலகன்னா ஏகமாக அமைதியாக இருக்கிறதோ சுத்தமாக இருக்கிறதோ அமைதியாக இருக்கிறதோ மனதில் எந்தவிதமான எண்ணங்களும் இல்லாதபோது சாட்சி சைதன்யம் மட்டும் எப்படி அமைதியாக இருக்கிறதோ விளங்குகின்றதோ ரெண்டாவது வரியில் அந்த கடைசி வார்த்தைக்கு முந்தை ததைவ அதை போலவே ரெண்டாவது வரியில் கடைசி வார்த்தைக்கு முதல் வார்த்தை இருக்கு அதை எடுத்துக்கணும் ததைவ அதை மாயா ஜிரும்பனதக பூர்வம் சத் அதை போலவே மாயா சிறும்பனதக மாயா சிறும்பனதகன்னா மாயை வெளிப்படுவதற்கு பூர்வம் முன்பு அங்க மனோ சிறும்பனகன்னர் மனதை வெளிப்படுவதற்கு வெளிப்படாத போதுன்னர் இங்கே மாயா சிறும்பனக மாயை வெளிப்படாத போது வெளிப்படுவதற்கு முன்புன்ட்டார் பூர்வம் முன்பு சத் சத்தானது அந்த சத் பிரம்மனானது நிராகுலம் கலப்படமில்லாமல் சுத்தமாக இருக்கின்றது மனம் வெளிப்படாத பொழுது மனதில் எண்ணங்கள் வெளிப்படாதபோது மனம் விக்ஷேபமற்றி இருக்கும் பொழுது எப்படி அமைதியாக இருக்கும் பொழுது சாட்சி சைதன்யம் வெளிப்படுகின்றதோ அதுபோல இந்த மாயை வெளிப்படாததற்கு முன்பு இந்த பிரம்மனானது ஏகம் ஏவம் அத்விதீயமாக இருக்கின்றது அப்படிங்கிற கருத்தை இந்த நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லிட்டார் இதோட சத் விளக்கம் முடிஞ்சு இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் இதோட முடியுது ஏகம் ஏவம் அதாவது சதேவ சோமிய இதமக்கிர ஆஷித் ஏகம் ஏவ அத்விதீகம் அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்துட்டேன் இப்போ சத்து இருந்ததுக்கு கடைசியாக விளக்கம் சொல்லி முடிச்சிட்டார் இனி இங்கே மனசை சொன்னார் அங்கே மாயையை சொல்கிறார் பிரம்மனுக்கு சொல்லும்பொழுது அப்போ அந்த மாயைனா என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அது நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் மாயா தத்துவ விளக்கம் வருகின்றது சுலோகம் நாற்பத்தி ஏழு படிக்கலாம் நிஸ்துவிய கம்யாஸ்ய சக்திர் மாயா கனிசக்திவத்து நகிசக்திக் கவசித் கைச்சித் உதரா நாப்பத்திழிலிருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் மாயா தத்துவம் இங்க மாயைக்கு லட்சணம் சொல்றார் மாயைனா என்னன்னா சத்பிரமத்தினுடைய சக்தி தான் மாயைங்கிறார் அந்த சக்தி சாரமற்றது நிஷ்தத்வா அது எப்படி அறியப்படுகிறது ஒரு காரியத்தின் மூலமாக அறியப்படுகிறது காரியம் வருவதற்கு முன்பு அதை அறியவே முடியாது எப்படி அக்னியில் உஷ்ணம் என்ற சக்தியை போல சத்தின் சக்தி மாயை அப்படின்னு சொல்லி உதாரணத்தோடு சொல்கிறார் மொத்தத்தில் அஞ்சு விஷயம் இருக்குது ஒன்று உதாரணம் மிச்சம் நாலு விஷயம் ஒன்று சத்தின் சக்தி மாயை மாயைக்கு இன்னொரு பேர் சொல்கிறாரு சக்தி அப்படிங்கிறார் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது சாரமற்று இருக்கிறது எப்படி தெரிந்து கொள்வது ஒரு காரியம் வெளிப்பட்டால் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும் காரியம் வெளிப்படாததற்கு முன்பு அறியவே முடியாது இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு அக்னியில் உஷ்ணம் அக்னியில் உஷ்ணம் என்ற சக்தியை போல அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறாரு அர்த்தம் பார்க்கலாம் ஒன்னா இந்த மாயையை பற்றி உபநிஷதங்களில் வேதா வேதாந்தங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்க வருது பல ரூபத்தில் சொல்லுவாங்க இவர் ஒரு வித்தியாசமான ஆங்கிலில் இங்கே தான் அதை பார்க்க முடியும் மாயைக்கு என்ன சொல்கிறாருன்னா சக்தி என்ற ஒரு கான்செப்டை சொல்கிறார் சொல்லி மாயையை விளக்கிறார் இது ஒரு புதுவிதமான விசாரம் இந்த விசாரம் வேறு எங்கேயும் இருக்கிற மாதிரி நான் தெரிஞ்சு படித்த அளவுக்கு தெரியல இருக்கலாம் ஆனால் ஆச்சாரியர்கள் அப்படிதான் சொல்கிறாங்க உபனிஷத்துக்கள்லாம் இதை பார்க்க முடியல இவர் ஒரு வித்தியாசமாக விளக்கறாரு ஒரு புது கான்செப்டில் விளக்கறாருன்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்க்கலாம் அசிய சக்தி மாயா அந்த சத்தினுடைய அந்த சத்பிரமத்தினுடைய சக்திதான் மாயை மாயை ஒரு சக்தியை அறிமுகப்படுத்துறாரு மாயை வந்து பிரம்மத்தை சார்ந்து உள்ளது அப்படின்னு சொல்லுவான் அது உண்மைதான் மாயை பிரம்மத்தை சார்ந்து இருக்குது சக்தியுமே தனியாக மாயை நிற்காது உண்மைதான் அது மாதிரி சக்தி என்பதும் தனியாக இருக்காது ஒன்றை சார்ந்து தான் இருக்கும் மாயைக்கு நாம் லட்சணம் பார்க்கும் போது பார்க்குறோம் மாயை தனியாக நிற்காது பிரம்மம் இரு பிரமத்தை சார்ந்துதான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் சக்தியும் அப்படி தனியாக இருக்காது எப்படின்னு பார்க்கலாம் மண்ணின் சக்தி பானைன்னு சொல்லலாம் தங்கத்தின் சக்தி நகை பானையும் நகையும் தனியாக இல்லை சங்கத்தை சார்ந்துதான் இருக்கும் ஆனால் மண்ணின் அந்த சக்தி சேரும் பொழுது தான் அது பானையாக மாறி காரியமாக வரும் மண்ணுக்கு வந்து அந்த பானையாக மாறுற ஒரு சக்தி இருக்குது கல்லுக்கு கிடையாது தண்ணிக்கு கிடையாது காற்றுக்கு கிடையாது அது எல்லா மண்ணுக்கும் கிடையாது களி மண்ணுக்கு மட்டும்தான் அதில் அந்த களிமண்ணில் அந்த பானையாக மாறுகிற சக்தி இருக்குது வேறு எதில் கிடையாது அந்த சக்தி இருப்பதால் தான் அது வருகிறது மாயினால்தானே உருவாங்கிற நாமரூபம் உருவாகுதுன்னு சொல்கிறோம் அது மாதிரி சொல்கிறார் அது மட்டும் இல்லை இந்த மாயைன்னு சேரும்பொழுது பிரம்மன் பயன்படுத்தக்கூடிய அந்த உலகமாக மாறுது அந்த மண்ணை பயன்படுத்த முடியாது அது பானையாக மாறுற சக்தி அதில் இருந்துச்சுன்னா அது பானையாக மாறினவுன்னு நான் பயன்படுத்துகிறோம் தங்கத்தில் நகையாக மாற சக்தி சேர்ந்த உடனே அதை பயன்படுத்த முடியும் இல்லாட்டி அது வரைக்கும் அதை பயன்படு பயன்பாட்டுக்கே வராது அப்படிங்கிறார் பிரம்மத்திடம் அதேபோல் இந்த மாயை என்பது ஒரு சக்தியாக இருக்கிறது அது இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுது இந்த உலகமாக மாறுகிறது சக்தி இல்லையேல் சிவம் இல்லை சிவம் இல்லையேல் சக்தி இல்லையேன்னு சொல்லுவான் சக்தி இல்லாட்டால் சிவம் இருக்கும் சக்தி சிவத்தை சார்ந்ததே இருக்கும் சிவன் வந்து சும்மா தான் இருப்பார் சிவன் மேல தான் அந்த சக்தி சேர்ந்த உடனே அது காரியமாக கிரியேட் ஆகும் இந்த ஒரு இது பார்த்துருக்கீங்களா நம்மளுக்கு அதாவது சிவனேன்னு இருக்காரு சும்மா இருக்குது பிரம்மன் சும்மாதான் இருக்கும் சக்தி சேர்ந்த உடனே அங்கே என்னாகும் காரியங்களை வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அதனால அந்த பிரம்மத்தினுடைய சக்தி தான் மாயை அப்படிங்கிறது முதல்ல சொல்றார் பிறகு அந்த சக்தி சாரமற்றது ஃபுல்லாக விளக்கம் பார்த்தா தான் இதுக்கு புரியும் தனியாக சக்தி நிற்கவே நிற்காது எந்த இடத்துல இருக்காது பானைக்கோ நகைக்கோ தனியாக இருப்பு இல்லை தங்கம் இல்லாட்டி நகை இருக்கா பானை மண் இல்லாட்டி பானை இருக்குமா அந்த பா மண்ணை சார்ந்துதான் பானை இருக்கும் தங்கத்தை சார்ந்து தான் நகை இருக்கும் இது சக்தியாக வந்த உடனே நகையாக வந்துருச்சு அதுக்கு தனியாக ஒரு இருப்பே இல்லை எந்த ஒரு சக்தியும் தனியாக இருக்காது இப்போ ஒன்று சொல்கிறேன் உதாரணம் காலில் நடக்கும் சக்தி இருக்கிறது இருக்கா இல்லையா சில பேர் கால் இருக்கும் சக்தி இருக்காது பார்த்துருக்கீங்களா நடக்க முடியாது கை இருக்கும் தூக்கிற சக்தி இருக்காது வயசான காலத்தில் தூக்க முடியாது முன்னாடி வேகமாக நடந்திருப்பான் ஆனால் கால் இருக்கும் சக்தி இருக்காது இந்த சக்தி நடக்கிற சக்தி கால் இல்லாமல் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நடக்கிற சக்தியை கால் இல்லாமல் எங்கேயாவது பார்க்க முடியுமா கால் இருந்தாலும் சக்தி இல்லாமல் இருக்கும் ஆனால் கால் மட்டும் இருக்குமே ஒழிய சக்தி இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கால் இல்லாமல் நடக்கிற சக்தி எங்கேயாவது பார்க்க முடியுமா அது காலை சார்ந்து தான் இருக்கும் பேசும் சக்தி பேசும் சக்தி நாக்கை சார்ந்துதான் இருக்கும் சில பேருக்கு நாக்கு இருக்கும் பேச முடியாது அந்த நாக்கு பேசும் சக்தி பேசுகிற சக்தி நாக்கே இல்லை சக்தி மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியுமா அந்த சக்தி என்பது ஒன்றை சார்ந்து தான் இருக்கும் தனியாக அது செயல்படாது இந்த பேயி பிசாசெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சொல்கிறோம்ல சில பேர் சொல்லுவாங்க இந்த பேயி பிசாசு வந்து எப்படி அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி ஊற்றுக்கு உடம்புல கையில் இருக்கும்போதே சக்தி இல்லாமல் போயிடுது பேய்க்கு க கையும் இல்லை காலும் இல்லை உடம்பும் இல்லை அது எப்படி அவ்வளோ சக்தியாக வருது இன்னொரு உடம்புல போய் பூந்த பிறகு வரும் உண்மையாக அது ஒன்றுமே செய்ய முடியாது நம்ம பயத்திலே சாகுறோம் உண்மையிலே பேய்னால் நம்மளுக்கு இருக்க சக்தியோட கிடையாது அந்த ஆவிகள்லாம் சொல்கிறாங்கல்ல அது இன்னொரு உடம்புல போய் சேர்ந்த உடனே அது கொஞ்சம் புதுசாக கிரியேட் ஆகுது கொஞ்சம் சக்திகள்லாம் அப்படி சொல்கிறப்ப உண்மையான அப்படி தானே பார்க்குறோம் நம்ம சினிமாவிலலாம் காமிக்கிறேன் நேராக பார்த்ததும் இல்லை சினிமாவில் காமிக்கிறாங்க அப்படி இன்னொரு உடம்புல புகுந்தோன்னு சக்தி வந்துடும் ஏன்னா தனியாக அது செயல்பட முடியாது அதனால் என்ன சொல்கிறார்னு சொன்னால் அது நிஷ்தத்துவா அது சாரமற்றது தனியாக அதற்கு இருப்பு இல்லை ஒருத்தன் பலசாலின்னு சொல்கிறான் சிங்கம் போல் பலசாலின்னு சொல்கிறான் வெறும் பலம் இருக்க முடியுமா அந்த உடம்புல தான் அது இருக்க முடியும் இல்லாட்டி இருக்கவே முடியாது சிவன் மேலே காலி ஆடுறதெல்லாம் பார்த்துருக்கான் ஒரு படம் முன்னாடியெல்லாம் அவர் இப்போ வர்றதில்லை பார்த்துருக்கீங்களா சிவன் வந்து படுத்து கிடப்பார் காளி வந்து அது நடனம் ஆடிக்கிட்டு இருக்கும் ஒரு சிவ படமெல்லாம் அந்த காலத்தில் வந்துச்சு இப்போ அந்த சிவபக்தர்கள்லாம் அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த படம் போடுறதில்லை நான் பார்த்துருக்கேன் சிவன் கீழே படுத்திருப்பார் காளி நடனம் ஆடிக்கிட்டு இருக்கேன் மேலே இதனுடைய அர்த்தம் என்னென்னா அதை ஒரு சித்மவானந்தர்ட்டே ஒருத்தர் வந்து கேட்டாங்க இதெல்லாம் பெரிய அக்கிரமம் இல்லையா ஒரு பராசக்தி இது ஒரு சிவன் மேலே போய் நடனம் பண்ணால் அவரை பண்ண மிதிக்கிறது மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அதுக்கு சித்மானந்தர் ஒரு பதில் சொன்னார் உண்மையிலே தப்பு காளியை வேற எங்கேயோ அப்படி ஆட சொல்லுவோம் சிவன் இல்லாத இடத்த காமிப்பா அங்கேயும் ஆட சொல்லுவோம்னார் சிவன் இல்லாத இடத்த காமி அங்கேயும் ஆட சொல்லுவோம்னார் ஈஷியா சொல்லி முடிச்சுட்டார் பரபிரம்மன் சிவன் அது எங்கும் அசைவற்றி இருக்கிறது அதன் மேலே மாயாசக்தியர் சேரும் பொழுது தான் இந்த காரியமெல்லாம் வருது அந்த தத்துவத்தை விளக்குறது அந்த படமே போட்டிருக்கிறாங்க அது தனியாக நிற்காது சார்ந்ததே பிரம்மனை அதை அந்த பிரம்மனை சார்ந்து மாயை இருக்கிறது என்பதை காமிக்கிறதுக்காக அந்த சிவனை கீழே போட்டு மேலே மாய இரு காமிச்சிருக்காங்க அது நம்ம தேவையில்லாமல் என்னத்தையே கற்பனை எல்லாம் பண்ணி அது ஒரு சிவன் சக்தி சண்டையெல்லாம் வந்துருது சிவபக்தர்களுக்கும் சக்தி சக்தர்களுக்கும் ஒருத்தருக்கு வாய் இருக்கு பிறகு இன்னொருக்கு இன்னொரு விஷயம் இது வந்து சாரமற்றது சக்தி வந்து எதையும் சார்ந்ததே இருக்குது தனியாக இருக்குது இன்னொன்று காரிய கம்மியான்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் காரியத்தின் மூலமாக மட்டுமே அந்த சக்தியை அறிய முடியும் ஒன்று வெளிப்பட்டால்தான் அந்த சக்தி இருக்குது இல்லைன்னு தெரிய வரையும் பிரம்மனிடம் மாயை சக்தி வெளிப்படும் பொழுது தான் இதெல்லாம் தெரியும் அது மாயா சக்தி உள்ளே இருந்திருக்குன்னு சொல்லி வெளிப்படலை என்ன தெரியாது ஒருத்தர் வந்து அமைதியாக இருக்கார் உட்கார்ந்துருக்கிறார் அவருக்கு பேசும் சக்தி இருக்கா இல்லையா அங்கே எப்படி கண்டுபிடிப்பீங்க சோசியம் பார்த்து கண்டுபிடிச்சா அவர் சோசியர்கிட்ட கேளுங்க அவர் உட்காந்துருக்கார் சாதகத்தை பார்த்து கூட சொல்லிடுவார் அவர் பேசுவார் பச்சுமா பேசினாங்கன்னு சொல்லிடலாம் சா ஜோதிஷ் ஜோதிடம் பார்க்காம ஒரு ஜோசியர் வந்து அவருக்கு பேசும் சக்தி இருக்கா இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க முகத்தை பார்த்து சொல்லிட முடியுமா நாக்க நீட்டார் நாக்கெல்லாம் இருக்குது வாயெல்லாம் இருக்குது எப்போ தெரியும் அவர் பேசுனாத்தையும் தெரியும் ஒரு சினிமா பட ஜோக் கூட இருக்குது இந்த வடிவேல் பார்ட்டி பண்ணி ரெண்டு பேரும் காம்பினேஷன் வந்து ஒரு ஜோக் வரும் என்வோக்கு வடிவேல் கேட்பாப்பில்ல அவ் இப்படின்னு போட்டு இப்படியே காமிச்சுக்கிட்டே இருப்பான் இப்போ பார்த்திபன் இவன் என்ன ஊமை அல்லே அப்படிமா அவன் அதுக்கு என்னமோ தலையை தலையே ஆட்டுவான் ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் பிறகு பேச ஆரம்பித்தா அவ்வளோ பேச்சு பேசுவாப்பில்ல அது வரைக்கும் ஊமை நினச்சிக்கிட்டு இருப்பான் அந்த பேசுகிற சக்தி இல்லையுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அவன் என்னன்னா ஒரு மணி நேரம் மௌன விரதமா அதனால் ஒரு மணி நேரம் பேச மாட்டேன்னு பிறகு பேச ஆரம்பித்தா நிப்பாட்டாகவும் பேசிக்கிட்டு இருப்பாப்ல அப்போ பேசும் சக்தி இருக்கு இல்லை என்பது அவன் வந்து பேசினா வெளிப்பாட்டாள்தான் தெரியும் ஒருத்தருக்கு நடக்கும் சக்தி இருக்கு இல்லைங்கிறது அவர் நடந்த வந்தாச்சும் தெரியும் சும்மா படத்திருந்தா தெரியவே தெரியாது சில பேர் பார்ப்பீங்க இந்த புருசிலேயே பார்த்தா உள்ளியாகத்தான் இருப்பார் அது மாதிரி எத்தனை பேர் இருக்கா எல்லாருக்கும் அவ்வளோ சக்தி இருக்கா புருசுலி இப்படித்தான் எலும் தோழுமா தான் இருக்கார் படத்தில் பார்த்தா ஆனால் அடித்தா பத்து பேர் விழுகுறான் சினிமா படத்திலோட அப்படித்தான் ஆள் வந்து இப்படிதான் இருப்பார் ஆனால் அப்படிம்பாரு பத்து பேர் அப்படியே சொல்லிட்டு விழுவார் அந்த சக்தி இருக்குங்கிறது அது வெளிப்பட்டால்தான் தெரியும் மாயை வெளிப்படும் பொழுதுதான் அது இருக்குங்கிறதே தெரியும் அது ஒரு காரியமாக வராவிட்டால் அந்த சக்தி இருக்குங்க தெரிய காரிய கம்யா அப்படிங்கிறார் மாயை என்ற சக்தி வெளிப்பட்டால் மட்டுமே தெரியும் அதுவரை அது கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிறாரு ஆஞ்சநேயருக்கு ஒரு பெரிய பலம் இருந்துச்சு தெரியுங்களா ஆஞ்சநேயருக்கு அவருக்கே தெரியாது அவ்வளோ பெரிய சக்தி இருக்குற ஜாம்பவான் வந்து சொல்வார் நீ சாதாரண ஆள் இல்லை உனக்கு இவ்வளோ பெரிய சக்தியெல்லாம் இருக்குதுன்னு சொன்ன பிறகு அவர் வெளிப்பட ஆரம்பிக்கும் அவருக்கே தெரியுது அவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லி அதனால் காரிய கம்யா இந்த சக்தி என்பது மாயை என்பது ஒரு சக்தி அந்த சக்தி ஒன்றை சார்ந்துதான் இருக்கும் அது அது தனியாக அது காரிய கம்யா காரியத்தின் மூலமாகத்தான் அந்த சக்தியை அறிந்து கொள்ள முடியும் பிறகு காரியமாக வெளிப்படுவதற்கு முன்பு அதை யாரும் எப்பொழுதும் அறியவே முடியாதுங்கிறார் சொல்லும் பேசாமே இருந்தால் அவங்க ஊமையாக பேசுகிறவுன எப்படி கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிக்க முடிய முடியாத பாக்ஷா படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அடிப்பு அடிப்பாங்க ஃபர்ஸ்ட்டு ரஜினிகாந்தை அமைதியாக இருப்பார் அவருக்கு சக்தி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிச்சா உண்மையிலே அவர் கோல போல இருக்குது அடி வாங்கினா அனுப்ப அடுத்து கொஞ்சம் நாள் அடுத்த ஷீட்ல என்ன பண்ணுவார் இடிப்பே அடிப்பார் வெளிப்படாததற்கு முன்பு அந்த சக்தி இருக்கா இல்லையானே தெரியாது இந்த சக்தி என்பது வெளிப்படாததற்கு முன்பு அது இருக்கு என்பதை யாரும் எப்பொழுதும் அறியவே முடியாது அப்படிங்கிறார் காரியமாக வெளிப்படும் முன் அந்த சக்தி இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது எப்பொழுதும் முடியாதுங்கிறார் ஒருத்தர் வந்து நன்கு பாடுவாரு நன்கு பேசுவாரு நன்கு விளையாடுவார் சொல்றான் எப்ப தெரியும் செயலை காமிச்சானே தெரியும் இல்லாடி தெரியுமா இந்த பொருள்களுக்கு கேரண்டி ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க இது அஞ்சு வருஷம் கேரண்டி அல்லது அஞ்சு வருஷம் வேரண்டின்னு சொல்லுவான் ஏன்னு சொல்கிறாங்க தெரியுமா அந்த பொருளை உற்பத்தி பண்ணியாச்சு அது எப்படி செயல்படும் நல்லா செயல்படுமானு செயல்படுத்தி காமிச்சாத்தேன்னு தெரியும் ஒருவேளை செயல்படலைன்னா உனக்கு மார்க்கெட் போயிடும் அதுக்காக தான் கேரண்டி கொடுக்கறது வேரண்டி கொடுக்குறதுக்கு காரணம் அது செயல்படும் பொழுது தான் அதனுடைய தன்மை தெரியும் அப்போ கேரண்டி வேரண்டி கொடுத்தாச்சுன்னா சரியாக செயல் புரிஞ்சிக்கிருவாங்க அடுத்து மாற்றி கொடுத்துருவாங்க அப்போ வெளியே செயல்பட்டால் தான் அது தெரியும் செயல்படுவதற்கு முன்பு அந்த சக்தி இருக்குது இல்லைங்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது ஓட்டி பார்த்தா தானே தெரியுது ரயில் காமிக்கிறாங்களே சில பேர் அது மாதிரி வெளிப்படுவதற்கு முன்பு அதை கண்டுபிடிக்கவே முடியவே முடியாது ஒரு நடிகர் இருப்பார் அவர் நல்லா நடிக்க சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமா படத்துலையே டைரக்டராக இருப்பார் சில நிறையா டைரக்டரும் திருப்பி கதாநாயகனாக மாறி இருக்காங்க சினிமா படத்தில் காரணம் என்னென்னா அவருக்கு நடிக்கிற சக்தி இருக்காருன்னு தெரியாது ஏதாவது ஒரு சீன் நடிப்பார் நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க அப்புறம் அவரே நம்ம நம்மளே ஹீரோவாகிடுவோம் அப்புடின்னு அவரே ஹீரோவாக இருப்பார் அவரே டைரக்டராக இருப்பார் பார்க்குறோம்ல வெளிப்பட்டால்தான் தெரியும் அது வரைக்கும் அந்த சக்தியை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறோம் பிறகு ஒருத்தர் வந்து நைட்டில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கார் வாகனமே இல்லை வந்திருக்கார் வாகனமெல்லாம் வந்திருக்கார் அப்போ என்ன நடப்போம் அங்கேருந்து இங்கே வந்துட்டாருன்னா நடக்கிற சக்தி இருந்திருக்கு அதனால நடந்து வந்திருக்காருன்னு சொல்ல முடியும் அந்த காரி அங்கேருந்து நடந்துட்டு வந்திருக்காரு வாகனமெல்லாம் வந்திருக்காருன்னு நடக்கிற சக்தி இருக்குதுன்னு சொல்ல முடியும் ஒரு காரியத்தின் மூலமாக வரலையே அந்த காரிய வெளிப்படலைன்னா அந்த சக்தி இருக்குங்கிறது தெரியவே தெரியாது அப்படிங்கிறார் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அக்னி சக்திவத்து நெருப்பில் உஷ்ணம் என்ற சக்தியை போல் நெருப்புனாலே உஷ்ணந்தான் அது சொருபம் தான் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் நெருப்பில் உஷ்ணம் வந்தால் போது இல்லையே ஆனால் இது கொஞ்சம் புரிகிறது கஷ்டமான விஷயம் தான் ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே நெருப்பில் உஷ்ணம்ங்கிற சக்தி இருக்குது உஷ்ணமே நெருப்பு கிடையாது அது பின்னா அடுத்த சொல்லறது வளர்க்க போகிற உஷ்ணமே நெருப்பாக இருந்தால் தண்ணியில் உஷ்ணம் இருக்குது அது ஒளிவிடுமா இன்னொருதில் விலை ஏற்றுமா இன்னொருதில் உஷ்ணத்தை ஏற்ற முடியுமா கத்த முடியாது வாயுவில் உஷ்ணம் இருக்கு அதை நெருப்புன்னு சொல்லணும் நெருப்புங்கிறது ஒரு திரவியம் அதில் வெளிப்படும் சக்தி உஷ்ணம் நெருப்புங்கிறது ஒரு திரவியம் அதில் வெளிப்படும் சக்தி உஷ்ணம் அதை போல அப்படிங்கிறார் இரும்பு குண்டை நெருப்பில் போட்டோம்னு சொன்னால் அது நல்ல சூடாகிடும் ஆனால் அந்த சூடு எப்படி இருக்கு அந்த நெருப்பிலேருந்து வந்த சக்தி தான் இந்த உஷ்ணத்தை நெருப்புன்னு சொல்ல முடியாது நெருப்புக்கு இதில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து அக்னின்னு சொல்ல மாட்டான் அக்னிங்கிறது பஞ்சபூதத்தில் ஒன்று இரும்பு கொண்டு பஞ்சபூதத்தில் அது வந்து ஒரு மண்ணுங்கிறதில் சேர்ந்துடும் ஆனால் அதில் அந்த உஷ்ணம் ஏறி இருக்குது ஆனால் நெருப்பில் அப்படி இல்லை அதில் உஷ்ணம்ங்கிற சக்தி எப்பொழுதும் இருக்கிறதுனால சொருபம் சொல்கிறான் அதை போல மாயையிடம் அந்த சக்தி இருக்கிறது அது வெளிப்படும் பொழுது இந்த பிரபஞ்சமாக மாறுகிறது இது இந்த சுலோகத்தினுடைய கருத்து இதில் ஒரு மூணு விஷயம் சொல்கிறாரு மூணு நாலு விஷயம் சொல்கிறார் மாயைக்கு மாயை ஒரு சக்தி தனியாக நிற்காது சார மற்றது அதை தெரிஞ்சுக்கிறோன்னு காரியத்தின் மூலமாக வெளிப்படும் காரியம் இல்லைன்னா தெரிஞ்சுக்கிறது கஷ்டம் முடியவே முடியாது காரியம் இல்லாமல் மாயை குரு அறிய முடியாது எப்படி நெருப்பின்னு உஷ்ணம் போல அப்படின்னு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாரு சுலோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் வ காரிய கயாசிய சக்தி மாயா அக்னி சக்திவத்து இங்க முதல்ல இந்த மாயா அக்னி சக்திவத்து அக்னி சக்திவத்துனா கடைசி வார்த்தை முதல் வரியில நெருப்பில் உள்ள உஷ்ணம் என்ற சக்தியை போல நெருப்புக்கு ஒரு சக்தி இருக்கு உஷ்ணத்தை கொடுக்கற சக்தி இருக்கு அதை போல சக்தி சக்திகி மாயா அஸ்ய காரிய கம்யாசியான் இருக்கு ரெண்டாவது ரெண்டாவது வார்த்தையை எடுத்துக்கங்க காரிய கம்யாசிய அப்படின்னா காரிய கம்ய அஸ்ய அந்த அசியங்கிற வார்த்தையை எடுத்து அஸ்யா அதனுடைய சக்தியினுடைய நெருப்பில் உள்ள சக்தியை போல சக்தியினுடைய அசியன்ன சக்தியினுடைய சக்திஹி மாயா சக்திஹி மாயா அடுத்த வார்த்தை சக்தியானது மாயை நெருப்பில் உள்ள சக்தியை போல சத்பிரம்மனுடைய சக்தி தான் மாயை முதல்ல உதாரணத்தை சொல்கிற நெருப்பில் எப்படி அதுக்கு ஒரு சக்தியாக உஷ்ணம் இருக்கோ அதுபோல பிரம்மனுடைய சக்தியாக இருப்பது மாயை இப்போ மாயைக்கு இங்கே ஒரு பேர் என்ன வந்துருச்சு சக்தின்னு வந்தாச்சு அடுத்தது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது முதல் வார்த்தை முதல் வீரர் நிஸ்தத்வா அந்த சக்தியானது சாரமற்றது அது ஏதாவது சார்ந்ததே இருக்கும் தனியாக நிற்க முடியாது சாரமற்றது காரிய கம்ய காரிய கம்யனா காரியத்தின் மூலமாக அறியப்படுவது ஒரு வெளிப்பாட்டுக்கு வந்தால் தான் தெரிஞ்சுக்கிற முடியும் நடந்தால் தான் காலில் சக்தி இருக்குன்னு தெரியும் அதுபோல் காரிய கம்யா எந்த ஒரு சக்தியும் காரியமாக வெளிப்பட்டால்தான் அந்த சக்தி இருக்கிறது என்பதை உணர முடியும் காரிய கம்ய ரெண்டாவது வரி நகி சக்திகி அதில் சக்தி ஹி சக்திங்கிறத மட்டும் எடுத்து எந்த ஒரு சக்தியும் கடைசி வார்த்தை காரியத புறா காரியத்திற்கு முன்பு அந்த சக்தி காரியமாக வெளிப்படுவதற்கு முன்புத் அப்படின்னா எப்பொழுதாவது எந்த இடத்திலாவது கைச்சித் எந்த மனிதர்களாலோ அந்த சக்தியானது வெளிப்படுவதற்கு முன்பு காரியமாக வெளிப்படுவதற்கு முன்பு எப்பொழுதும் எந்த இடத்திலும் எந்த மனிதர்களாலோ கிடைச்சித்தின்னா எப்பொழுதாவது அல்லது எந்த இடத்திலாவது கைச்சித்துனா எந்த மனிதர்களாலோ அப்புறம் இந்த முதல் வரியை சேர்த்துக்கிறோன்னு நகி ரெண்டாவது வரியில் முதல் பார்த்த நகி புத்தியதே ரெண்டி சேர்த்து சொல்லணும் புத்தியதேன்னா அறியப்படுவது இல்லை காரியத்தின் மூலமாக இந்த சக்தி அறியப்படும் காரியமாக வெளிப்படாததற்கு முன்பு யாராலும் அறிய முடியாது எப்பொழுதும் அறிய முடியாது எந்த இடத்திலும் அறிய முடியாது அக்னியில் உள்ள உஷ்ணம் போலன் உதாரணத்தை சொல்லி முடிக்கிறாரு அடுத்த நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம் சக்தி வக்னேஸ்வசக்தி தாம் சலட்சணம் முச்சம் நி வசிதா சிலட்சணையம் சேம் சக்திதான் மாயை அப்படின்னு பார்த்தோம் சத்பிரமத்தினுடைய சக்தி மாயையா இருந்தால் எதுவும் சத்தாகி விடுமா அப்படின்னா அது சத்தல்ல சத்வஸ்து அல்லங்கிறார் அந்த மாயை சத்வஸ்து அல்ல அதற்கு ஏ உதாரணம் நெருப்பின் சக்தி உஷ்ணம் நெருப்பின் சக்தி நெருப்பல்ல அப்படிங்கிறார் நெருப்புக்கு சக்தி இருக்குன்னா அது உஷ்ணமாக இருக்கும் நெருப்பின் சக்தியவே நெருப்புன்னு சொல்கிறது இல்லை அப்படிங்கிறார் நெருப்பின் சக்தி உஷ்ணம்னு தான் சொல்லுவோம் அதுவே நெருப்பாகிறாரு அப்படிங்கிறார் உஷ்ணம் நெருப்பாச்சுன்னா தண்ணி நெருப்புன்னு சொல்லணும் சூடாக இருக்க தண்ணியை விளக்கம் பார்க்கலாம் வேற அப்போ சக்தி சக்தி வேற சத்வஸ்து வேறேன்னு சொன்னால் அந்த சத்துக்கு லட்சணம் தான் என்னென்னு ஒரு கேள்வி கேட்குறாரு அப்புறம் அந்த லட்சணத்தை அடி சொல்ல போடாது உண்மையிலே சத்துக்கு வேற சத்வஸ்தூடைய சத் சத்வஸ்தியினுடைய சக்தி தான் மாயின்னு சொல்கிறேன் நம்ம சரி அது ரெண்டு ஒன்னான்னா இல்லை ஏன்னா சத்து சத்து கிடையாது சரி வேறா இருக்கான்னா வேற இருக்குன்னு அதுக்கு என்ன லட்சணம் சொல்லு அப்போ சத்து இல்லைன்னு சொல்லியாச்சு வேற என்ன லட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அந்த லட்சணத்தினுடைய தத்துவம் என்னென்னு ஒரு கேள்வி கேட்குறாரு பார்க்கலாம் விளக்கம் பார்க்கலாம் சத்தின் சக்தி மாயை என்றால் மாயையே சத்து அல்ல மாயை சத்து அல்லன்னா அதுக்கு என்னன்னு சொன்னால் அதுக்கு ஒரு மித்தியான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் மாயை என்பது அந்த சக்திக்கு பேர் மித்தியா விளக்க விளக்க முடியாத ஒருவிதமான சக்தி மித்தியானா என்னென்னா காட்சிக்கு இருக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இல்லாமல் போயிடும் அதுக்கு பேர் மித்தியா கயிறு சத்து பாம்பு மாயை இந்த மாயை பாம்பு ஆராய்ச்சி பண்ணால் ஓடி போயிடும் காசிக்கு பாம்பு இருந்து பயந்தோம் ஓடுனோம் அது நல்ல பாம்பா சார பாம்பா அந்த பாம்பா இந்த பாம்பா எல்லாம் வந்துச்சு ஆனால் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து லைட் அடித்து பார்த்த உடனே என்னாச்சு ஓடி போயிடுச்சு ஆராய்ச்சி அது பேர்தான் மித்தியா பாம்பினுடைய ஸ்டேட்டஸ் இருத்தல் அது மித்தியா உண்மையிலே இல்லை பிரம்மனுடைய ஸ்டேட்டஸ் சத்து அது எப்பொழுதும் இருப்பது மூன்று காலத்தில் இருக்கிறது மித்தியாவனுடைய மாயையினுடைய தன்மை வித்தியா மாயையினுடைய ஸ்டேட்டஸ் மித்தியா பாம்பினுடைய தன்மை மித்தியான்னு சொல்கிறது கூட மாயையினுடைய தன்மை அந்த சக்தியினுடைய தன்மை மித்தியாவாக இருக்கிறது கொஞ்சம் இந்த மித்தியா தத்துவம் புரிகிறது இந்த மாயா தத்துவம் புரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சத்தியத்திற்கு விஷயம் பிரம்மன் சத்துக்கு விஷயம் இருத்தல் என்பதற்கு விஷயமாக இருப்பது பிரம்மன் மித்தியாவிற்கு எது ஆராய்ச்சி வேணால் போயிருமோ அதுக்கு விஷயமாக இருக்கிறது இந்த சக்தி என்ற மாயை மாயையை இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் முடியவே முடியாது எப்படி விளக்கினீங்கன்னாலும் அதில் ஒரு தோசத்தை சொல்ல முடியும் அனிர்வச்சனியம் விளக்க முடியாததுங்கிறார் எவ்வளோ வேதாந்தம் படிங்க இந்த ஒரு குழப்பம் உண்டு மாயைக்கு மித்தியாவுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு குழப்பம் இருக்குது மாயையினுடைய ஸ்டேட்டஸ்தான் மாயையினுடைய தன்மை என்னென்னா மித்தியாவாக இருக்குது விளக்க முடியாத ஒரு சுரூபமாக இருக்கிறது ஸ்டேட்டட் ஆஃப் எக்ஸி ஸ்டேட்டஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறார் பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஞானம் வந்தவனு என்ன அது போயிருது அதனால் பாம்பை வந்து சத்துன்னு சொல்ல முடியுமா சத்துன்னு சொல்ல முடியாது சரி இல்லைன்னு சொல்லிடலாமா பாம்பை இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அறிவு வந்தோன்ன பாம்பு போயாச்சு கைத்தில் பாம்பை பார்க்குறோம் பாம்பு இருக்குது அப்போ என்ன பண்ணிருந்தோம் அறிவு வந்தோடனே போயிருச்சு அப்போ இல்லை அப்போ இல்லைன்னு சொல்லிடலாமா அண்ணா இல்லைன்னு முடியாது ஏன்னா நான் பார்த்து அதில் எனக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கு பயந்துருக்கேன் ஓடி இருக்கேன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அந்த நேரம் அது இருந்திருக்கு அப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது சரி இருக்கு இல்லைன்னு சொல்லணும் அப்படியும் சொல்ல முடியாதுங்கிறார் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல இப்படி எதனாலும் விளக்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது இதுதான் மாயை அணிர்வசனீயம் அப்படிங்கிறார் நெருப்பின் சக்தி உஷ்ணம் உஷ்ணமே நெருப்பல்ல அதுக்குதான் உதாரணம் சொன்னேன் நெருப்பினுடைய சக்தியாகத்தான் உஷ்ணம் வந்திருக்கு உஷ்ணத்தவே நம்ம நெருப்புன்னு என்னைக்கு சொல்ல முடியாது அப்படி சொன்னால் என்ன ஆகும் தெரியுங்களா சுடுதண்ணீரில் நல்லா சூடாக இருக்குது தண்ணி அதில் உஷ்ணம் இருக்கா இல்லையா ஆனால் அது நெருப்புன்னு என்னைக்காக அக்னி காற்று அப்படி அடிக்குது அனலாக அடிக்குது அனல் காற்று அடிக்குது காற்று சூடாக இருக்குன்னு சொல்லுவான் ஆனால் அதை வந்து நெருப்புன்னு சொல்ல முடியுமா நெருப்புங்கிற ஒரு பஞ்சபோதமாக சொல்ல முடியுமா சக்தியை எப்பயுமே அந்த சத்த சொல்ல முடியாது சத்தினுடைய ஒரு அம்சத்து சக்தி இருக்கு மாயை இருக்கு இந்த சத்தே மாயையை சத்துன்னு சொல்லிட முடியாது புரியுதா நெருப்புல உஷ்ணம் இருக்கு உஷ்ணமே நெருப்பாக இருக்க முடியாது பிரம்மனிடம் மாயை இருக்கு மாயையே பிரம்மனாக முடியாது புரியுதா உங்களுக்கு பிரம்ம நெருப்பினுடைய சக்தியா உஷ்ணம் இருக்கு கொஞ்சம் கவனமாக பாருங்க நெருப்பினுடைய சக்தியா உஷ்ணம் இருக்கு உஷ்ணமே நெருப்பாகாது எப்படி உஷ்ணம் இருக்கிறது நெருப்புன்னு சொல்ல முடியுமா தண்ணீரை சொல்ல முடியுமா காற்றை சொல்ல முடியுமான் சூடான தண்ணீரை நெருப்புன்னு சொல்ல முடியுமா சூடான காற்றை வந்து நெருப்புன்னு சொல்ல முடியாது அப்போ உஷ்ணமே நெருப்பாகாது பிரம்மனுடைய சக்தியாக மாயை இருக்கிறது மாயை சக்தி அந்த சக்தியே பிரம்மனாகிவிட முடியுமான பிரம்மனாகாது சக்தி சத்தாக முடியாது அதுதான் இங்கே விளக்கம் காலின் சக்தி நடத்தல் நடத்தலே காளாக முடியுமா கையின் சக்தி தூக்குதல் தூக்குதலே கையாயிர முடியுமா வாயின் சக்தி பேசுதல் பேசுவதே நாக்காகாது அந்த சக்தி அந்த பொருளாகாது பிரம்மனை சார்ந்து அந்த சக்தி இருக்கு அதுவே அந்த சத்வஸ்துவாக ஆகாது மூக்கின் சக்தி நுகர்வது நுகர்தலே மூக்காகாது கண்ணின் சக்தி பார்த்தல் பார்க்கிற சக்தியே கண்ணாகாது அப்படி இங்க உதாரணம் சொல்றாரு சரி சத்தின் சக்தி சத்தல்லு நிறுவனம் பண்ணிட்டீங்க சரி அதுக்கு வேற ஏதாவது இருக்குமா அதனுடைய தத்துவம்தான் என்ன அப்படின்னு சொல்லும்போது இனிவரும் சொலகங்கள்ல அந்த மாயா தத்துவத்தை இன்னும் விரிவாக விளக்கிறார் அது ஒரு சாரமற்றது விளக்க முடியாத ஒரு தத்துவமாக இருக்குது சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எந்த லாஜிக்கும் சொல்ல முடியாது கர்மா தியரிக்க லாஜிக்கு சொல்ல முடியாது திரும்ப உங்களுக்கு இப்போ நம்ம நடக்கிறோம் நல்ல முயற்சி பண்ணியிருக்கோம் ஒருத்தன் பயங்கரமாக உழைக்கிறான் எல்லாம் கஷ்டப்படுறான் ஏதோ லாஸ் ஆகி போகுது அவனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை என்ன காரணம்னு கேட்டால் பூர்வ ஜென்மும் அந்த ஜென்மத்துக்கு எது காரணம் இப்படியே கேட்டுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது என்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கும் விளக்கமே சொல்ல முடியாது இந்த விவகாரத்திலேயே நிறையா விஷயங்களுக்கு தர்ம விஷயமே ஓரளவுக்கு ஆராய்ச்சி அதுக்கு பிறகு போனேன் நல்ல மாயைக்குள்ளே இருக்குது ஒரு லிமிட்டுக்கு மேலே போயாச்சுன்னா அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது அதனால் அந்த தத்துவத்தை புரிஞ்சவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே விவகாரத்துலலாம் நம்ம அடிப்படி தெரியும் பிறகு எல்லாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ட்டு அமைதியாகிடுவாங்க வெளியே விவகாரத்துக்கெல்லாம் நடக்கும் அப்படி இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த மாயையை பற்றி சொல்லும் பொழுது மாயையே சத்தல்ல அசத்துன்னு சொல்ல முடியாது விளக்க முடியாத ஒரு தத்துவமாக இருக்குது அதை பற்றி என்ன சொல்கிறாரு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அடுத்து விளக்குறாரு நிஷ்டத்துவா சாரமற்றதுன்னு சொல்லிட்டாரு இனிவனும் சொலகவங்கள் அது எப்படி சாரமற்றதுங்கிறத விளக்க போகிறாரு இந்த ஒருத்தருக்கு உதாரணம் சொல்லுவாங்க கனவுள்ள புளி துறத்துச்சு நான் காட்டுக்குள்ளே போனேன் பயங்கரமாக ஒரு புளி வந்துச்சு வேகமாக ஓடியா தப்பிச்சு வர்றதுக்குள்ளே பெரிய பாடாக போச்சு அப்படின்னு சொல்கிறாரு வேண்டாம் காட்டுக்கு போனேன் உனக்கு ஏன் புளி துறச்சின்னு யாராவது கேள்வி வைப்போமா என்ன சொல்லும்போது என்ன சொல்லிட்டான் மாயைன்னு கனவுன்னு சொல்லியாச்சு அந்த மாயையை விளக்கியாச்சுன்னா ஏங்கிற கேள்வியே வராது ஏன் எதுக்குங்கிற கேள்வியே வராது அது மாதிரி விளக்க அடுத்த ஸ்லோகங்கள் அதை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம் சதக சக்திஹி சத்வஸ்து சதகசக்தி சதகசக்தின்னா சத்தினுடைய சக்தியானது ந சத்வஸ்து சத்வஸ்து அல்ல சத்தினுடைய சக்தியானது அது சத்பிரமன் அல்ல அது சத்வஸ்து அல்ல எப்படி வக்னே நகி வக்னேன்றிருக்கு வக்னேன்னு நெருப்பு நகி ஸ்வசக்திதா தனக்குத்தானே சக்தியாக முடியாது நெருப்பு தனக்குத்தானே சக்தியாக முடியாது ரெண்டாவது வெறியில் சத் விலக்ஷண தாயாம் சத் விலக்ஷண தாயாம்னா அந்த சக்தி சத்திற்கு வேறாக இருந்தால் தூ சக்தி கிம் தத்வம் சக்தி கிம் தத்துவம் அப்படின்னா அந்த சக்தியினுடைய தத்துவம் என்ன உச்சியதாம் சொல்லுங்கள் சத்திரப்பத்தினுடைய சக்தி மாயின்னு பார்த்தோம் அது சத்வஸ்து அல்ல நெருப்பின் சக்தி உஷ்ணம் நெருப்பல்ல அதுபோல சத்வஸ்து வேறானது அந்த சக்தி என்றால் அந்த சக்தியினுடைய லட்சணம்தான் என்ன சத்துக்கு வேறான இந்த சக்தி இருக்குன்னு சொன்னால் அதனுடைய லட்சணத்தை சொல்லுங்கள்ன்றாரு அது நாற்பத்தி ஒம்பதுலேருந்து அது லட்சணத்தை திருப்பி சொல்ல அடுத்த விலைப்பா